நபி சல்லு அலஹி வசலம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்தில் தொழுதுவிட்டு உரை நிகழ்த்தினார்கள் பிறகு பலியிட்டார்கள் யார் தொடுகைக்கு முன் அறுத்துவிட்டாரோ அவர் மற்றொன்றை அறுக்கட்டும் யார் அறுக்கவில்லையோ அவர் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கட்டும் என்றார்கள்